வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து மிகச்சிறந்த நம் தமிழ்மொழிக்கே ஒரு மகிழம் சூட்டியது போல இந்த உலகத்திற்கே ஒரு பொது மறையை வழங்கி சென்றிருக்கிறார் ஐயன் திருவள்ளுவர் அவருடைய வழியில் நாம் பின்பற்றி நடந்தோமானால் நம் வாழ்வில் எல்லாம் வல்ல நல்ல அறத்தினையும் பெற முடியும் ஆக திருவள்ளுவரை பின்பற்றி நம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம் பொதுவாக குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவியை சார்ந்தே அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் துணையாகவும் இருக்கணும் அப்படிதான் அப்படி இருக்கும்பொழுதுதான் அந்த இல்லற வாழ்க்கை இனிப்பாக இருக்கு குறிப்பாக பெண்கள் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அதன் பின்னால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொந்தம் கணவன் என்பது எப்படி பெற்றோர் எல்லோருக்கும் மிகச்சிறந்த உறவோ அதே போல பெண்களுக்கு கணவர்கள் ஆக அந்த கணவர்களுடைய இல்லத்தின் புகழையும் பெருமையையும் நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு பெண்கள் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக இல்வாழ்க்கையில் ஈடுபட்டால் அவர்கள் இந்த வானுலகத்துல வாழக்கூடிய தேவர்களுக்கு சமமாக கருதப்படுவார்கள் வள்ளுவர் சொல்றார் அப்படிப்பட்ட தேவர்களுக்கு சமமாக ஏன் கருதணும் அந்த கணவர் வீட்டினுடைய புகழும் பெருமையும் அந்த பெண்ணின் கையிலேயே ஒப்படைக்கப்படுகிறது ஆக அதை ஏற்று சிறந்த முறையிலே வாழக்கூடிய பெண்மணியை தான் அவ்வாறு தேவர்களுக்கு சமமாக கருதப்படும் வள்ளுவர் சொல்றார் ஆக நாமும் அவ்வாறு வாழ்வில் தேவர்களுக்கு சமமாக ஒப்பிடக்கூடிய அளவிற்கு உயர்வோம் என்று கூறுகிறேன் நன்றி திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேலில் வாழும் மீண்டும் குரல் பெற்றார் பெரின் பெருவர் பெருஞ்சிறப்பு புத்தேலில் வாழும் இந்த குரல் மீண்டும் பெற்றார் பெரின் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேலில் வாழும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி